இயற்கை ரத்தினமே ஜாதம் குற்ற சுத்த போகந்தகம் சமதமான சாதனை سبيل விமுக்தி ஜாதா ஏஷதி சப்சே பிராகதி தர்ம ஞானாய ஓர் சங்க்யா தக்கெலே தர்ம ஞானி யாவேந்தா நவி தரிகேதே தம்மா பத்ரகேடானே யேவோத் சாதனம் சம்பதி ஞானம் தர்கின் பிவிஷதி இம் பை கடைசியில அதசப்தால ஆனந்தரியும் என்ன எழுத்து பார்த்தா ஒரு மூட்டுமானவன் ஒரு குரு கிட்ட வேதாந்த விசாரம் பண்றதுக்காக போகிறான்னு சொல்றாங்க இடத்துல என்னென்ன மாதிரி யோகங்களே படிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன அதனால என்ன பண்ணணும் மூலமாக அவன் வைராக்கியத்தை அடையாள வைராக்கியத்தை அடைகிறதுக்கு அப்புறம் அந்த நிச்சய பதத்தை காரணமான பிரந்த அடையறதுக்காக அவன் குரு கிட்ட போன அப்படியானா வேதாந்த சிரவணம் பண்றதுக்கு இது ரெண்டும் தேவை இந்த செந்தீரகத்தில் விததாரண் சுருதியில இன்னொரு இடத்துல என்னதோ சமாஹிதாத்தகம் இந்த ஸ்ருதி பிரகாரம் பார்த்தோம்னா இந்த சமாதி சத்தம் இந்த சமாதி சத்தம் இருக்கிறவன் தான் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியும் ஆத்மஸ்வரூப தரிசனத்துக்காக குரு கிட்ட போறாம அன்னைக்கு இந்த சமாதி சத்தம் அப்படிங்கிறது இந்த ஸ்ருதி அலங்க ஆகா மூணு கிடைச்சது விஜய் வேகம் விசாம விராகம் சமாதி அடுத்தது மூக்கு மூக்குங்கிறது இருக்கிறமே ஸ்ருதியிலே நிறுவனம் அப்படிங்கன்னா இந்த மைத்ரே ஆகியவருடைய சம்பாதத்தில் ஏனாம் நாம திமகம் தேனக்கூடிய இது ஒரு பணத்தினால எனக்கு அமிர்தத்துவம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னா எனக்கு எடுத்து அந்த ஒரு பணமே வேண்டாம் உங்களுடைய என்னால அமிர்தத்துவத்தை அடைய முடியாது அப்படி இருக்கிறதுக்கு இந்த குணம் கிடைக்க தேவையில்லை எனக்கு அமிர்தத்துவம் தான் வேணும் அப்படிங்கிற சொன்னப்படாலே மூஷைகள் இருக்கிறவாறுதான் உதவிகம் பண்ணலாம இப்ப இதுல இருந்து அந்த அதிகாரிகள் மூஷைங்கிறதும் திருதீக நிர்தேசம் இதை தவிர வேற ஒன்றும் பிரதானமா சுத்திகளும் சொல்லல ஆக இது நாளும் இருந்து இருக்குன்னா அவளுக்கு சிரவணாடிகளில் அபிகாசம் இருக்கு நாள இருக்கு இது சாதன சதுர்த்தியம்னு சொல்றது இந்த சாதன சதுர்த்த ஆனந்தரியம் தான் அசசப்தான சுத்திரக்காரர்கள் சொல்லியிருக்க இந்த சாதன சதுர்த்த எத்துக்கும் மொத்தவாழ் அந்த ஆனந்தரிய பிரச்சியோதிக்கும் வித்தியாசம் இருக்குது வாக்கூர் கர்ம விசாரம் கர்ம விசாரம் ஆனா இந்த சாதன சதுர்த்தயிருந்து விசாரம் பண்ணினாலும் தீர்மானமா தியானம் வரும் அதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு கட்சி கழிச்சு கூட இந்த சாதன சதுர்த்தம் விஷயமானிஜா சார் கரவிசாரணம் சரி கண்ணாடாவும் சரிஜிஜா முன்னாடியே சார்ந்திஜா பண்ணி அந்த சார்ந்த அப்போ சரி பிரம்மத்தியாச வரணுங்கிற அவசியமே அப்படி முன்னாடியே நான் செய்யலாம் ஆனால் சத்தியத்திலேயும் பிரம்ம ஜித்யாசுகள் அவனது பிரம்மன் பிரம்ம விஷயத்துல ஜிஜ்யாசைங்கிறது அதாவது உட்கட்டமான அந்த ஜிஜியாசை வர முடியும் ஜிஜ்ஞாசையோடு அந்த பிரம்ம ஞானமே வர முடியும் தியாசமும் சத்தியத்தை எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுக்கவும் இவனால முடியும் அதனால இந்த சாஸ்திர கஷ்டம் சக்தியாக தெரியும் தான் இப்ப இந்த சாரண ஜதத்தை மொத்த மதாந்தரத்துல பார்த்தாலும் மூக்குவுக்கு இதெல்லாம் இல்லாத தியானம் வரும்னு யாரையும் சொல்ல முடியும் ஒரு வைராட்டுகள் இல்லாதவனுக்கு மோட்சம் வரும்னு எந்த மதச்சாராக சொல்ல முடியும் சமத எதுவும் இல்லை அப்ப இருக்கிறவனுக்கு தியானம் வரவும் சொல்ல ஆனா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானம் வர்றதுக்கு ஆச்சாரிய என்ன சாரண ஜத இந்த தாரகேத்துக்குடைய்க்க யாருமே கள்ளிக்கு முடியல இருந்தா தான் ஞானமரம் எல்லாம் வீங்காது அது ニュース செட் விபரீத ஏஞ்சல் அது சரி அதுலயே சொன்னாங்க என்ன அந்த அதிகாரி வந்து தாரகேத்துக்கு வந்து વિચાર வர ஏதோ 하나 வந்து வந்து ஆனது போய் ஒடேக்கி வந்து மாட்ட இந்த மாடி உடைய தெய்வம் அந்த 2500 ரூபாயால காரான் குவிக்கலாம் இந்த நித்தியா நித்திய வஸ்து விவேகம்னா என்ன விஹான் போக விராகு பார்க்கணும் விராகும் நித்தியான நேரடியா பார்த்தோம்னா எது நித்தியம் எது அனித்யம் இது நித்தியம் இது அனித்யம் விவேகம் இந்த விவேகத்துக்கு பலம் வைராக்கியம் பண்ணணும் எது நித்தியமோ அதுல நமக்கு வந்து ஆசை வரும் சரி நிச்சயமான சுகம் இது அப்படின்னு தெரியாது வாக்கிய அணிச்சு வயிறாங்க இயக்கத்துல ஆத்மஸ்வரூபம் ஒன்றே ஒண்ணுதான் நிச்சயம் அதை தவிர பாக்கி எல்லாமே அமிக்கும் அனாத்மா எல்லாமே அமிக்கும் அப்படின்னு தீர்மானமா இருக்குன்னா அனாத்ம விஷயத்துல இவனுக்கு ஆற்ற குழந்தை வரும் அனைத்த விஷயத்துல இவனுடைய அந்த ராகங்கிறது குறஞ்சின்றது அந்த மாதிரி கர்மா பண்ணுவாங்க அந்த பலத்துல அந்த சுகே அந்த சுகத்துல இவனுக்கு ஒரு வைராகியம் இருந்த அப்ப நித்தியாத்திய வசம் வைராகியின் காரணம் இதுல பாமதிக்காக இந்த நித்தியான வஸ்து விவேகம்ங்கிறதுக்கு சத்யாசக்தி வஸ்து விவேகம்னு அர்த்தம் பண்ண அவர் என்ன காரணத்துக்காக அவர் அர்த்தத்தை மாற்றினார் அதுக்கு காரணம் இருக்கு அவர் அர்த்தத்தை மாற்றுறதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு அதாவது ஒரு விஷயம் அலித்தியம்னு தெரிஞ்சால் உடனே அதில் வழியாகவும் வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு அவர் பார்க்க அவருடைய இதுல எப்படி வந்ததுன்னா அனித்தியம்னு நமக்கு தெரியாதா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் அனித்தம்னு நன்னாவே தெரியும் அப்படி தெரிஞ்சாலும் அந்த சுகத்துல நமக்கு வைராக்கியம் இல்லை அதனால அனித்தியம்னு தெரிஞ்ச மாத்திரத்துல வைராக்கியம் வரும்னு சொல்ல முடியாது அப்ப என்ன தெரியணும் அசத்தியம்னு தெரிஞ்சா உடனே வைராக்கியம் வரணும்னு வருவாங்க எப்படின்னா ஒருத்தன் வந்து வெள்ளி வேணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு வெள்ளில நினைச்சு ஒரு பதார்த்தத்தை எடுத்து போடுவாங்க இதுதான் வெள்ளி அப்ப சின்ன நேரத்தில் இது ஒண்ணும் இல்லை இது வெள்ளியே இல்ல கிடைக்கணும்னு தெரிஞ்சுன்னா இல்லையா இது பொய் வெள்ளி அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆசைப்படும் அப்போ நிஜமான வெள்ளி தான் அவனுக்கு வேணும்னு ஆசைப்படும் ஒரு வசம் அவருக்கு ஆசைப்படுறான்னா அது சத்தியமாக இருக்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கிறாங்க ஒரு ஒரு ரூபா நோட்டுன்னா அத்தனை தான் தனக்கு வேணும்னு ஆசைப்படும் பொய் ரூபா நோட்டு செல்லாத என்ன தெரிய வஸ்து அசத்தியதா புத்தி வந்து உடனே வைராஜ்ய அணித்யுத்தி மாற்ற வைராக்கியத்துக்கு போராடு அதனால இந்த நித்தியா நித்திய வஸ்து விவேகம் இடத்துல சத்தியாசிய வஸ்து விவேகம் லட்சணம் அடைஞ்சால் சாம்பிக்கிறார் அந்த அதே அரசாங்க இதிலும் இருக்கு விவேந்தூராமணியிலும் இருக்கு வைரா பிரச்சார அது அதுக்கு முக்கியமான வைராக்கிள் நம்ம சத்தியம் பண்ண அது அத்விதீயங்கிறத ஸ்தாபனமானும் ஏகமே அத்விதீயம் இது ஒன்று சத்தியம்னு சொல்லியிருக்காங்கன்னா ப்ராக்கியில் எதுக்குமே இந்த சத்தியத்திலேயே காணாரையா அக்காத்தான் கிடைக்கிறது அப்படி இருந்தாலும் பிரம்மஹிந்த நித்யன்னு சொல்றதுக்காக பெரிய பெரிய புஸ்தகங்கள் எழுத வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது அத்வை நிதியில ஒரு பராசம் அப்படின்னு சொல்றதுக்காக எழுதுகிறார் அது என்ன ஆலோசனோ பண்ணலாம் அந்த விஷயத்துல அது ஒண்ணு சாஸ்திரிய விஷயம் இல்லை நமக்கு பிரம்மோட சத்தியம்னு ஒன்னே ஒண்ணு அதுதான் தீர்மானம் பண்ணணும் தாஸ்பிரியம் பிரபஞ்சத்துல தாஸ்திரியே கிடையாது அப்படின்னு கேட்டால் அந்த ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வைராக்கியம் தேவைப்படும் அந்த வைராக்கியம் வரணும்னு சொன்னா அனாத்மா விஷயத்துல ஒரு நிச்சயத்து புத்தி இருந்தா தான் நமக்கு ஜாஸ்தி ராகம் அனாத்மாவில்தான் இருக்கு ஆத்மாவில சுவாபாவிகமான ஒரு பிரீத்தி இருந்தாலும் அந்த ஒரு கல்விதமான ஒரு கிருத்திகமான ஒரு பிரீதி இருக்கு அது அனாத்ம விஷயத்துலதான் ஜாஸ்தி இருக்கு அப்ப அனாத்ம விஷயத்துல இந்த பிரீத்திய போக்கினா இவனுக்கு வந்து நிரந்தரமான ஆத்ம விஷயத்துல மூச்ச வருங்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தை நிற்கு அது ரொம்ப முக்கிய தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இந்த நித்தியானித்ய வஸ்து விவேகம்ங்கிறது சத்திய அசத்திய வஸ்து விவேகம் கொண்டால் குழந்தை வைராக்கியம் வைராக்கியத்திலும் அர்த்தபோக விராகோகத்திலேயோ படலோகத்திலேயோ வரக்கூடிய பலத்தை உபபோகம் செய்வது ஒரு வைராக்கியம் அர்த்தபலான்னு என்னோட பாடம் அர்த்தபலாம்னு சொல்றது அந்த அர்த்த சந்திரத்துக்கு எப்படி வச்சுக்கணும்னு சொன்னா தர்மபலம் அர்த்தம் இந்த தர்மம் ஜெய்வினி தன்னுடைய சூத்திரத்துல அப்படியான அர்த்தம் சாதாரணமா நமக்கு வந்து தர்ம பலத்துலதான் இச்சகம் அதர்ம பலத்துல இச்சவ தர்மத்தினுடைய பலம் சுத்தம் அதர்மத்தினுடைய பலம் சுத்தம் இது தீர்மானமா சாஸ்திரம் இந்த காரிய காரணமாக சொல்லிவிடுறது தர்மம் சுகம் அகர்மத்து ஸ்தலம் சுகம் முதல்ல பார்த்தா எதாவது கஷ்டம் வரீங்கன்னா அது சுகமா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா கடைசியில பாடம்னா அதனுடைய பலமாக வரக்கூடியது அகர்மத்தினுடைய அதர்மம் அகர்மம் அகர்மத்தில் எல்லாரும் பணம் ஆக வரலாம் ஆனா அதர்மம் பலத்தில் ஆக வராது அந்த துக்கம் துக்கத்துக்கு ஏற்ற மாற்றம் எல்லாருக்கும் வழிகாட்டி இருந்தேன் ஆனா நமக்கு இப்ப வேண்டியது என்ன சுகத்திலேயே அதனால அர்த்தபல போக விராகா அப்படின்னா தர்மத்துடைய பலமான சௌக்கியம் இருக்கு அந்த சௌக்கியத்திலே இவனுக்கு வழிகாட்டி பண்றேன் துக்கத்தை வைராட்சியும் சுகாவகமா யாருக்கும் வாண்டாம் வாண்டாம் அப்படின்னு தானா ஆனா சுகம்னு சொன்னா வேணும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் அறிவுறுத்து அதை நிவர்த்தி அதே அர்த்தம் ஆனா இன்னும் ஒன்று ஸ்பஷ்டமாக அர்த்தபல போக விராக அதான் பல போக விராக சொல்லு இந்த வைராட்சியம் வைராஜ்யம் என்ன வைராஜ்யம் அப்படிங்கிறது நினைக்கிறேன் ராகம் துவேஷம் ஒரு விஷயத்துல மறந்த ராகம் ரொம்ப அது விதமான ஒரு பிரீதி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அதை பார்த்தாலே அது ரொம்ப துவேஷம் வந்து இந்த துவேஷம் நாம வைராட்சியம்னு சொல்றோம் வைராக்கிய சத்திரத்துக்கு ராக இல்லை துவேஷமும் இல்லை மத்தியமும் ஒரு ஒரு விருத்தி ராகத்துடைய அபாவமும் சொல்ல ராகமே இல்லை ராகத்துடைய அபாவம் தான் வைராகம் அப்படின்னு சொன்னா அந்த கடங்க அகேதங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் ராகமே இல்லை வைராகம் தாராளமாக இருக்குன்னு சொல்லி சொல்றது அதனால வைராகியத்துக்கு என்ன வியாக்கியானம் பண்ணிடுச்சேன் ராகத்துக்கு விருப்பமான மனசுல ஒரு ஒரு விருத்தி ீரஸிதிஹேத்து அப்பிரஷித்த அன்னபான வதித்திரவத்தி காரண இச்சாவிருந்தேதோத்திவிசேஷ ரொம்ப பரிஷ்காரம் பண்ணி எந்தெந்த மாதிரி எல்லாம் வாதனமான எல்லாருக்கும் போட்டுக்காரு நிச்சலகா கேத உருத்தி விசேஷம் மனசுல ஒரு சாஞ்சரியம் வராத வராம இருக்கும்படியான ஒரு ஒரு நில சாஞ்சரியது ஒன்னா அதாவது ராகவத்து இருக்கலாம் இல்ல துவேஷ இருக்கலாம் இது ரெண்டும் இல்லை நிச்சலமான ஒரு கேத உருத்தி இதனால பிரவிற்த்தியை எப்படிப்பட்ட பிரவருத்தியை தடுக்கலாம் எதை தடுத்து தடுக்க கூடாது ஏதும் கூட நமக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம இடங்கள் எல்லாம் வேற செஞ்சு இருக்கணும் அதுக்கு வேற நம்ம அன்னத்தை உபயோகம் பண்ணணும் அதுக்கு உட்பொரு இதுல எல்லாம் பாதுகாக்கணும் அப்ப இது ஸ்திதி இந்த சரீரஸ்திக்கு காரணமான விஷயத்தை விட்டு மத விஷயத்துல வயிறாட்டும் இந்த சரீரஸ்திக்கு காரணமான தெரியும் அப்பிரசித்தானா அது போடுறேன் இந்த சரீரஸ்தி நம்ம அதெல்லாம் சாத்தாதான் செயல்படுவோம் அப்படின்னு அறிவார்களோட இருந்தா எதை சாத்தா தான் செய்யா போறோம் ஏதோ பிரத்யேகம் பண்ணாத சாஸ்திரம் விரோதம் இல்லாமல் அங்கு வேண்டிய ஆகாரம் போடுறது அங்க வேண்டிய விட்டு இத தவிர விதைத்த விஷய பிரவருத்திக்கார தவிர வேற எந்த விஷயத்திலும் நமக்கு பிரவருத்தி காணாம நின்று போகணும் அது எதுனால நின்று போறதோ அதுதான் வைராக்கியம் அந்த வைராக்கியங்கள் ராகவம் உள்ளேஷம் நடுவாந்தரமான உருவா இஷா விருப்பா அது இச்சா வந்தாதானே கருத்து வரும் அந்த இச்சையே வருது இல்லை இதுதான் வைராக்கிய சப்தா இது வந்தாச்சுன்னா அப்ப சமதமான சாதன சம்பந்தம் இந்த வைரா இந்த சமது நாடுகள் சமம்ங்கிறது அந்த இன்றைய நிகரமோ வாக்குற நிகரமோ இத மாத்தி மாத்தி சொல்லிருக்கா சமஹா தமஹா இந்த ரெண்டு பதிலும் சொல்றத ரெண்டுக்கும் ரெண்டு சாதமும் ஒரே அர்த்தம் சொல்லிருக்கா சம உபசமே தமு உபசமி ரெண்டு கதத்துல பிரயோகம் பண்றதே நம்ம கொஞ்சம் வித்தியாசமா அர்த்தம் செய்வோம் அங்கஸ்கரண அந்த அந்த இந்திரிய நிகிரம் வதில் இன்றைய நிகரம் அது எந்த சப்தத்துக்குனாலும் ஒரு மனசாகியமாக கட்டுப்பாடலை கட்டுப்பாடலை இருக்கிறதுக்கு இந்த வைரணம் வைராக்கியனால இது சி சமம் ஜமம் அடுத்தது உபரே உன்னு शमनांगण शमो नाम अंतक्रतिषिद्धा लौकिका स्वाधिकारपत्तिपयोगिनाफलवधारण पूर्वक परत्याग स्वाधिकारे श्रवणमन वेदांगशास्त्रश्रवण श्रवणमन आसपेखनम இதுல இருக்கு நான் சாந்தமா இருக்கேன் பண்ண மாட்டேன் பிரவிறி வரணும் ஆனா மனநாதிகள் பண்றதுக்கு ஆவசியமான தேகஸ்தி இருக்கு அது தவிர பாக்கி மற்ற எந்த விஷயத்திலும் இந்த மனசானது போடுறது இல்லையே அப்படியே நிற்கிறேன் அந்த விஷயத்தை சித்தனம் பண்றதில்லை அது பிரதிசித்தமாகட்ட அப்பிரதிசித்தமாகட்ட அந்த விஷயத்துக்கே போகறதில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு இதுதான் சமஹா அந்த விஷயம் வியாபாரம் உத்தலட்சணம் பரித்தியாக நமக்கு எவ்வளவு அவசியமா பாக்க வேண்டியிருக்கோ கேட்க வேண்டியிருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் அவசியமில்லாத விஷயங்களை பாக்குறதும் இல்லை கேட்கறது இல்லை அந்த விஷயத்துல நம்மளுடைய பகிரங்கிறது பிரவர்த்தி வராமல் இருக்கிறது இதுதான் தமஹா பரித்தியாக உபரதி உபரதி ரீதி கிருத்த பிரயோஜன கிருஷ்ணவிஷாணத்தேவ சத்வசுத்து நித்யான உபரத்தின இவ்வளவு வந்து சன்னியாசிகள் அதனால சன்யாசம் வந்து உபரத்தி அவ்வளோ சன்னியாசத்துல ஒரு விசேஷமான இது உண்டு அது என்ன சொல்றாருன்னா ஒரு சங்கர் இதில் வைக்க கர்மானுஷ்டம் பண்ணிவிட்டு பிரச்சியாக பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ற அந்த கர்மாவாக ஆக வேண்டிய பிரயோஜனம் சித்தி கொடுக்குவோம் திருத்தி ஆகிடுச்சினா அதாவது சித்த சுத்தியான அதனுடைய வேலை பண்ண வேண்டிய கர்மானம் சித்தசுத்தியான சித்தி சர்ச்சு அப்ப எழு கரமாக அதனால விதி புரஸ்தரமாக தியாகம் பண்றது விதித ஏதோ பதித்தியாக கர்மான ஸ்வீகாரம் பண்றதும் விதி புரஸ்தரமாக தான் நம்ம இஷ்டத்திலே தர்மா செய்தார் மனம் கிடையாது அதை ஸ்வீகாரம் பண்ணணும் ியாசம் மாதிரி வருது சாதன சதுர்த்தம் சொல்றதுல அநேகமா இருக்கு இந்த சாதன சதுர்த்தயம் சித்தம் எல்லாமே தெரிந்து போயிட்டே எது அசத்தியம் படிச்சு அபியாசம் பண்ணி சம்பாதிக்கணும் எல்லாமே அது எதுக்கு எடுத்து எடுக்க சாப்பாடு வேண்டியது இப்ப உள்ளவர்கள் தத்தமசே மகாராஷ்டிர உபதேசம் பண்ணினாலே போறோமே சாட்சா்காரம் வருமேன்னு கேள்வி கேள்வி அந்த கேள்விக்கு என்ன பண்ணு சொல்றாருன்னா இப்ப வந்து பூர்ணமாக சித்தமாட்டேன்னு வச்சுக்க முடியாது ஆனா சித்தி ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில இவங்க சாஸ்திர விசாரம் பண்ண இன்னும் அதுக்கப்புறம்னா அப்போ இந்த சன்னியாசத்தியாசம் பூர்ணசித்தம் கேட்ட இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் ஒரு இதுல வந்திருக்குன்னா அப்ப வந்து மிதிஷ்டா சன்னியாசம் எப்படியா இருந்தாலும் விஷயம் இன்னொரு தருவாங்க மனக்கடை காஞ்சல்யம் இல்லாமல் நம்ம எந்த சிரவணமான ஈடுபட்டோமோ அதிலேயே யகாத்திரமாக இருக்கிறது இது வந்து இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா சன்னியாசனம் இருக்கு கிருக பிரயோஜன கிருஷ்ணபிஷான தேவா சத்வசு சத்வசுத்திங்கிற பலம் சுத்தமாயிருந்ததுன்னா நித்தியானது ஏன்னா காமிய பரித்தியான ஏற்கனவே பண்ணியா இவனுக்குதான்பூர்வங்களாக இருக்க என்ன இருக்கையும் காமிய கர்ம பண்றது போட்டு நித்திய கர்மாவையும் சன்னியாசம் மூலமாக திசரித்தியாக உபகுஷு திச்சிக்கணும் அதுக்கும் சில இதெல்லாம் போடுற சீதோஷ்ணாதினா சுவாதிகாரி அபேத ஜீவன விச்சேதே சரீரம் தேவை சகித்துறது அந்த கஷ்டங்களை சகிக்கணும் ரொம்ப சகிப்பு தன்மையினே இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னா நமக்கு தேகாத்மவாதம் ஜாஸ்தி தேகத்துல ஒரு ஜாஸ்தியான ஒரு காரணம் வரும் ஆனா தேகம் இருந்து இருக்கணும் அது இருந்து வேண்டிய அளவுக்கு அதன் கௌக்கியும் அதை தவிர அல்லப்படியான அப்புறம் சமாதானம் சமாதானம் சொல்ற சமாதி நம்ம சமாதானம் சமாதி யோக சாஸ்திர சமாதி இல்லை இல்லை அதுக்கு மாதிரி இது என்ன சமாதி மனசு ஈடுபடாது இது வந்து நித்ர வரும் சாப்பிட்டு நிறைய பேர் தூக்கத்துக்கும் வேதாந்ததுக்கு நித்ரா ஆலசியம் இதெல்லாம் வந்து சமாஜிக்கு நேர விரோதமான ஒரு கதை அப்ப இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஏதாக்கிரமாக அந்த விஷயத்திலேயே அப்புறம் அத விஷயத்துல போகணும் அந்த விஷயத்துல மனசு ஈடுபடும்படியாக செய்யணும் இதுதான் சமாஜ் இதெல்லாம் பூர்ணமாக நிறைய இருக்கணும் அதுக்கப்புறம் குரு வேதாந்தவாக்கி விஸ்வாசா நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஸ்வாசம் இருக்கணும் இது எல்லாம் இது சமாதி அடுத்தது மூக்கு மோஷ இந்த பந்தத்திலேருந்து நாம விடுபடணும் அப்படிங்கிற தீவிரமான விஷயம் பந்தம்ங்கிறது அஜானம் இந்த அஜானத்திலிருந்து நாம ஒரு வெளியே வரணும் அதாவது தியானம் நமக்கு ஆத்ம சாட்சாங்கிறது அவசியம் ஏற்படுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுதான் இது தீவிரமாக இருக்கு தீவிரமா இருந்தா ஆத்ம சாட்சா தான் இது அவன் நிறையா பண்ணினாலும் சரி பன்னாட்டாலும் வேதாந்த சாஸ்திரத்துல பூர்ணமான அதிகாரம் இவருக்கு அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஜாதிச்ச சக்தியே இது இந்த நாடு காரிய காரண பாவம் இருக்கு விஜய்வேதத்தினாலும் விராரம் பண்ணணும் அதனால சமதநாதிகள் வந்திருக்கணும் அதனால மூக்குக்கும் வந்திருக்கணும் சதா மூக்கு தான் அதிகாரி அவர் சொன்னாலே போய் இதெல்லாம் பின்னாடி இதெல்லாம் எக்கா சொல்லுவாங்க ஒரு கேள்வி கேட்டு யார் அதிகாரி வேதாந்த சாஸ்திரத்துல சிரவணத்துல யாருக்கு மோட்சம் வேணும் தீவிரமான விஷயத்தோம் அடிக்காதீங்க காரணமான சட்டம் அதுக்கு முன்னாடி வைராக்கியம் அதுக்கு முன்னாடி விவேகம் இதெல்லாம் சேர்த்து எடுக்காத சொல்றதுன்னு கேட்டா இந்த மூக்கை திருடமாக இருக்காதியா பரீட்சை அப்படி இல்லாக்கா இந்த முகக்கேங்கிறது சாதாரணமா எல்லாருக்குமே இருந்துட்டே எவன் ஒருத்தன் தன்னை பந்தம்னு நினைக்கிறானோ அவன் எல்லாருமே தன்னை பந்தத்திலேருந்து விடுவிக்கணும்ங்கிற ஆசைப்படுவான் ஆனால் அந்த இச்சை போராது பாஷாக்காரம் வர்றதுக்கு வரும் சாமான்யமான பந்தத்திலேருந்து விடுபடணுங்கிற இச்சை காரணமாகாது தீவிரமான ஒரு இச்சை தான் காரணமாகணும் தீவிரமான விஷயத்துக்கு எப்போ இவனுக்கு வரும் அப்படின்னு இந்த உக்கடமான விஷயம் எப்போ இந்த கிரமத்தில் வந்துருக்காங்க விவையை முன்னது வயதாக ஒரு நாளைக்கு ஏதோ நோக்கம் வரணும் அப்படின்னு ஆசை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை தீப நம்ம நினைக்க முடியாது அது நாளைக்கு போனாலும் போதும் அதனால வீரக்ரமஸ்ட்டு அது ஸ்திரமான மூச்சையாக இருக்கும் அதுக்கான மூலம் சொல்லி